மதிப்புக்குரிய அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே நமக்கு தந்தது ஆஹிராவுடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்வதற்காக இந்த துனியாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஆஹிரத்துடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மைதானமாக அல்லாக்கிருக்கிறார் குர்வானி அல்லா சொல்லும் போது நாங்க எப்போமோ என்று தான் எங்களுடைய வாழ்க்கை ஹயாச்சு ஆரம்பமாகுது அல்லது மௌத்துக்கு பின்னால தன் அல்லா ஹயாத்த வச்சிருக்கிறான் உலகத்தில வாழக்கூடிய கட்டச்சில எப்படி தன்னுடைய வாழ்க்கைய அமைத்துக் கொள்கிறானோ நபி அவங்க சொன்னாங்க எப்படி வாழ்கிறானோ அப்படி மரணிப்பான் எப்படி மரணிக்கிறானோ அப்படி மறுமையில எழுப்பப்படுவான் நாளை மருமையில கையாமத்துடைய நாளையில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரும் மஹர் வருவோம் எப்படி இருக்கும் அவர்கள் சொன்னார்கள் ஒன்றுமே இல்லாத தட்டையான வானம் பூமி நட்சத்திரம் சூரியன் சந்திரன் கடல் மலை அலை ஆறு எதுவுமே இல்லாத ஒரு தட்டையான ஒரு வெள்ள ரொட்டியை எடுத்தா ஒரு மாவால பிணைந்து சுட்ட ரொட்டி எடுத்த எப்படி தட்டையாக இருக்குமோ இதே போன்ற ஒரு தட்டையான பூமியின் பக்கம் நாங்கள் அழைக்கப்படுவோம் ஆனா அந்த மகருக்கு வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருமே பக்கத்தில் இருப்பாங்க ஆனா குரான் அல்லா சொல்லும் போது சொல்கிறான் யாரும் யாரையும் பார்த்து பேச மாட்டாங்க தனது உறவினர்கள் நண்பர்கள் மனைவி மக்கள் பிள்ளைகள் யாரையும் பார்த்து பேச மாட்டாங்க ரஹ்மானுடைய சவுண்டுகளும் அணைந்துடும் மனிதன் நடக்கக்கூடிய கால் ஓச காலுடைய சவுண்டை தவிர வேற எதையும் கேட்க மாட்டா அப்ப அந்த மக்சருக்கு வரக்கூடிய நேரத்துல யாரும் நபி அல்லாஹூலம் ஹத்னா செய்யப்படாதவர்களாக ஆடை இல்லாதவர்களாக பாதனி அதாவது ஷூ ஸ்லீப்பர் அணியாதவர்களாக நிர்வாணிகளாக மஷர் மைதானத்தில் நிறுத்தப்படுவார்கள் ஆஷாமியார் கேட்டாங்க யாரும் சூழல்லா இப்ப ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாமல் இருந்தா ஆண்கள் பெண்களை பெண்கள் ஆண்களை பார்க்க மாட்டாங்களா பார்க்க மாட்டாங்களா உலகத்துல சும்மா போனாவே பாக்குறாங்க உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி பயந்து அச்சத்தில் துடிக்க கூடிய ஒரு நாள் அபுசாரு பார்வையெல்லாம் தாழ்ந்து போகக்கூடிய நாள் நான் ஏன் இதை சொல்றேன் என்றா இந்த மைதானத்தில் ஒரு மனிதன் நரகவாதி என்று முடிவாக்கப்பட்டுடும் என்று சொன்னார் நரகவாதி என்று முடிவாக்கப்பட்டு சொன்னால் ஆமால் நாமல் பட்டோல எடது கையில் கிடைத்து என்று சொன்னா அந்த மனிதன் என்ன சொல்ல போறான்னு தெரியுமா உலகத்துல நாங்கள் என்ன சொல்றோம் என்ன மனைவி மீது நான் உயிரை விட கூடுதலாக அன்பு வச்சிருக்கிறேன் என்ன உம்ம மாப்பா மீது என் பிள்ளைகள் மீது என் நண்பர்கள் மீது ஆறு நண்பன் என்றெல்லாம் எங்க என்னகத்துக்கு போடாதே நான் எந்த பிள்ளைக்காக உலகத்தில மாறு செஞ்சனோ ஏன மகனத்துக்கு நரகத்துல போட்டுடியா அல்லாஹ் எந்த மகனுக்காக நான் கஷ்டப்பட்டனோ எந்த மகனுக்காக ஹராத்துல கைய வச்சிருந்தா எனக்கு பதிலாக மகன தூக்கி போடு எந்த பத்தாதா ஏந்த உறவினர்கள் எல்லோரையும் என்னுடைய சகோதர சகோதரி எல்லாரையும் தூக்கி போடு பத்தல் பூமியில இருக்கக்கூடிய எல்லாரையும் தூக்கி போடு என்ன பாதுகாச்சுது என்ன பாதுகாச்சு இப்படி ஒரு நிலைமை உருவாக கூடாது என்பதற்காகத்தான் பொறுப்புக்கு சாப்பாடு உடுப்பு எல்லாத்தையை விட மிகப்பெரிய பொறுப்பு அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது தான் பெரிய பொறுப்பு பெரிய பொறுப்பு எாரணம் நாங்களும் திருமணம் செய்யறோம் ஆண்கள் செய்யாட்டி எல்லாரும் என்பதற்காக திருமணம் செய்யறாங்க இல்ல எங்க கொமர பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்காட்டி சமூகம் ஏதாவது சொல்லுவாங்க என்பதற்காக அல்ல திருமணம் என்பது கணவனுடைய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு நரகத்திலிருந்து குடும்பத்தை பாதுகாக்கிறது பெண் கெட்ட மோசமானவர்கள் தான் நரகத்துடைய அதாவது விறகு கோள்கள் நரகத்துடைய விறகு கெட்டவர்கள் காசி பெரும் குடும்பத்தை அச்ச மூட்டி எச்சரிங்க வசனம் இறங்குது நபி அவங்க திடுக்கி தெளிம்பி மலைக்கு அதாவது ஏறி தன்னுடைய முழு குடும்பத்தை மலைக்கிறாங்க அப்துல் மனாபுடைய குடும்பமே அப்துல் குடும்பமேத்துக்கும் உபதேசம் நீயும் உன்ன நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள பெரிய பொறுப்பு என்ன திருமணம் செஞ்ச ஒவ்வொரு ஆணுடைய பொறுப்பு என்ன மனைவி தொலாட்டி என்ன மனைவிட்டி என்ன பிள்ளை கிட்ட தீனில்லாட்டி யாரு பொறுப்பு நாங்க நினைச்சிருக்கிறோம் அன்பான சகோதரர்களே மாமா அவர் என்ன சொல்றாரு தந்த மகள எங்க கையில் ஒப்படைக்கிறாரு என்ன சொல்றாரு இதோட ஏண்ட பொறுப்பு முடிஞ்சு இனிமேல் சுரகத்தை கூட்டி போற பொறுப்பு பொறுப்பு என்ன சொல்றாரு ஏன் பொறுப்பு முடிஞ்சு நான் தொழுகையை பொறுப்பு நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயற்படுவோம் என்றா அல்ல எங்களோட வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக ஆக்குவான் அல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக எங்களோட வாழ்க்கையை ஆக்குவான் அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் திருமணம் என்பது அது தேன விடமும் இன்பமான ஒரு வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை அதாவது தேத விடவும் இன்பம் என்றும் திருமண வாழ்க்கை இன்பம் யாருக்கு இன்பம் யாருக்கு இன்பம் திருமண வாழ்க்கைய படிச்சவருக்கு தீனோட திருமணம் செய்வதற்கு இன்பமாக இருக்கும் யாரும் தவறாக என்னவான பொதுவாக நிக்கா கூடிய பயான்கள்ல யாருமே தலாக்க பத்தி பேசுறது யாருமே தலாக்க பத்தி பேசுறது இல்ல பேசுறதும் என்ன பொறுத்த வரைக்கும் பொருத்தமான ஒரு பயானாக கருதுறதும் இல்ல ஆனா அந்த காலத்துல நிகா என்று சொன்னா ஒரு பயன் என்று எப்படி குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகணும் ஆனா இந்த காலத்துல திருமணம் நிகா பயான் என்றா இத பேசாட்டி பொருத்தமும் இருக்காது ஏன் என்ன காரணம் இன்னைக்கு திருமணம் சேராங்க ஒரு வாரம் ஒரு மாசம் அன்றைய குரால் சொல்றாரு நான் இந்த திருமணம் செஞ்சிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு கிப்ட் கொடுக்கிறேன் ஏன் ஒரு கிழமையில வந்து சொல்றாரு சரியவா கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு வாகனம் குடும்ப வாழ்க்கின்றது கையை பிடிச்சா ஒன்று அவ மரணிக்கணும் இல்ல மவுத்து வரைக்கும் அவடத்தான் வாழணும் அமானம் சொத்து எங்க பொறுப்பு நம்பி தாராம ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை எல்லாருமே எதிர்பார்க்கறதுன்னா ஏண்ட வைஃபால ஏன் மனைவியால பிரச்சனை வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது அப்படி என்றா அவரு திருமணம் செய்யாம ஒரு பிரம்மச்சாரியா வாழணும் என்ன பிரச்சனை வரக்கூடாது என்று ஒரு நினைச்சார் என்றா அவர் திருமணம் செய்யக்கூடாது குடும்ப வாழ்க்கை என்றா பிரச்சனை வரும் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை என்பது வரத்தான் செய்யுமா அந்த பிரச்சனையை ஹண்டில் பண்றதுல நாங்க தவறோம் சரியான முறையில் வரக்கூடிய பிரச்சனைய நாங்க அதாவது சரியான முறையில் விளங்கி நடப்போம் என்று சொன்னா குடும்ப வாழ்க்கை மாப்பிள்ளாரு மாப்பிள்ளை டைமுக்கு கூட்டுவாரா இல்ல மாப்பிள்ள அவர்கிட்ட விட்டுக்கு போறார் உண்மைக்கு செலவுக்கு கொடுக்கிறாரு இந்த பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல இந்த சில்லற பிரச்சனைகளுக்காகவும் குடும்பம் ரெண்டாக பெரியது உதாரணத்தை சொல்றேன் என்றா ஹபீம்லாஹு அலை வசல்லம் அதாவது பாரு பின்னால சொல்றான் வந்து எப்படி நடக்கணும் செஞ்ச நல்ல செயலை நினைச்சு அவளை மன்னிச்சிடுங்க ஹபீப் சல்லு அலை வசல்ல அவங்கட லைஃப்ல அவங்கட வாழ்க்கையில அவங்களுக்கு இருந்த போல பிரச்சினை ால பிரச்சனை யூதர்களால கிறிஸ்தவர்களால பிரச்சனைஸ்லீம்களால பிரச்சனை மனைவி மக்களாலும் பிரச்சனை எல்லா சைதாலையும் பிரச்சினை ஆனா ஹபீப் சல்லா சொல்லம் ஒரு நாளும் சண்டை வெளியில வரக்கூடிய பசார்ல எங்க வார பிரச்சனைய வீட்டுக்குள்ள காட்டுவோமோ குடும்ப வாழ்க்கை அதாவது நரக நெருப்ப போல தான் இருக்கும் இன்பம் இருக்காது நம்மளால ஒரு சகோதரர் வந்து இங்க நோன்பு திறந்துட்டு அவரு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு கல்லுல எழுதின வார்த்தை குடும்பத்துல நிம்மதி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பள்ளியில போயிட்டு நோம்புற காரணம் சந்தோஷம் இல்ல ஆனா சரியா தீ குடுப்பம் என்றா எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கட மனைவி எங்களுக்கு எப்பயும் என்ன செய்வா உதவியாக இருப்பா நபி அவங்க வகை வருவது ஹெரா புகைக்கு நபியாவங்க வகை வருவது வகைந்தா எவ்வளவு பெரிய பாரம் ஒரு கல்லி வச்சாடு மலைகள் எல்லாம் அப்படிப்பட்ட வகை நபி இறக்கப்படுவது நபி எங்க வந்தாங்க பயந்து கொண்டு யாருக்கிட்டையும் போகல தண்ட மனைவி ஹதீஜா கிட்ட வாரி லூனி ஜம் போர்த்தது ஹதீஜா பயமாக இருக்குது வாங்க யாலா நீங்க எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டீங்க நீங்க குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறீங்க நீங்க நல்ல மனிதன் வாங்க உங்களுக்கு எதுவும் நடக்காது என்று அமைதிப்படுத்தினாங்க நபி எங்க பாப்பா மௌத்தாகினாங்க நபி காபாவுடைய பிடவை பிடிச்சு கொண்டு மௌத்தாக குடும்ப வாழ்ா சொமா ஒரு அன்பு ஒரு இறக்கம் பாசத்தை நாங்க உண்டாக்குறோம் அன்பான சகோதரர்களே என்ன சொல்ல வாருன்னு பிரச்சனை வந்தா நபியவங்க அந்த பிரச்சனையாங்க இன்னைக்கு காலிக்கோட்டில் மாமிக்கும் சில நேரத்துல பொன் வீட்டில இருக்கக்கூடிய அதாவது கணவனுடைய சகோதரிக்கு பிரச்சனை அல்லது இந்த சைட்ல பிரச்சனை இவங்க சந்தோஷமாக வாழ்றாங்க நம்பியா சொன்னாங்க கணவன் மனைவி சந்தோஷமாக வாழக்கூடிய நேரத்துல யாரு யாரு அத எங்க மொழியில சொல்றதாக இருந்தா இந்த கோள் சொல்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது கோல் சொல்லக்கூடிய குடும்பத்தை பிரிக்கோனும் சந்தோஷமாக வாழக்கூடாது என்று அந்த அந்த அந்த தொழில் மட்டுமே வாழ்க்கையாக வச்சு கொண்டிருக்கிறாங்களே இவங்க எந்த உண்மத்தே இல்லை என்றாங்க நபியாவுங்க என் உம்மத்னா அவன் என்ன சாந்தவனும் இல்ல இருந்தாங்க நபியாவுங்க அவங்களோட லைஃப் எடுத்து பாருங்க சுபான்ல்லா ஒரு நாள் நபிசல்லாஹு செல்லம் அவங்க ஒரு லாசிக் எடுத்து திருமணம் செஞ்சிருக்காங்க பதினோரு திருமணம் செஞ்சாங்க நபியத்திலே ரெண்டு பேர் மௌத்தாகிட்டாங்க அப்ப மொத்தம் ஒன்பது மனைவிமார் இப்ப ஹபீப் சல்லா அலிம் அவரோட கொஞ்சம் டைம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட குடுத்தாங்க இப்ப ஆஷியா அம்மையார் பாக்குறாங்க ஆஹா இப்படியே போனா சரிவராது நபி டைம் கொஞ்சம் அதை மாத்தியலா அதை மாத்திரதாக இருந்தாங்க சுரகத்தில தான் ஊரளி பெண்கள் கிட்ட தான் எதிர்பார்க்கலாம் உலக பெண்கள் கிட்ட அந்த சில இயல்பான தன்மை இருக்கிற மாத்திரத்துக்கு முயற்சி செஞ்சாலும் அப்ப ஆயிஷா யார் சொல்றாங்க இப்ப நபி அவங்க வந்ததுக்கு பின்னால நபியிட வாய் நாத்தம் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம் இப்ப நபி சொல்லல்லாம் அப்சார் வீட்டுக்கு வராங்க பேசப்போ நபி அவங்க வீட்டுல தேனை மட்டும் தான் சாப்பிட்டாங்க யாரும் உங்களோட வாயிலிருந்து அதோ ஒரு மோசமான அதாவது பேட்ஸ்மேன் ஒன்று ஒரு ஒரு அதாவது நுகர முடியாத ஒரு ஒரு ஒரு வாசனை நான் நுகர்றேன் நம்பி சொன்னாங்க இல்லையே நான் அப்படியே எதுவும் சாப்பிடல நான் தேன் மட்டும்தான் குடிச்சேன் அப்படியா இப்ப நபி ஆஷா வீட்டுக்கு போறாங்க ரதிகல்லா ஆஷா மேலும் மதே சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஒரு திருநாட்டம் வருவது என்ன சாப்பிட்டீங்க நபிக்கு விளங்கிட்டா ரெண்டு பேரும் பிளான் கீறி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பெரிய பிளான் கீறி இருக்கிறாங்க நபி சொன்னாங்க சத்தியமாக இனிப் நான் தேனை குடிக்கவே மாட்டேன் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை தான் தேன் குடிச்சதுதான் பிரச்சனை சத்தியமாக வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லலாம் போக மாட்டேன் என்ன ரைட்ஸ் இருக்குது நாங்க தேன ஹலால் ஆக்கி இருக்கிறோம் உங்களோட புஞ்சாதிட அதாவது பொருத்தத்துக்காக தேன் எப்படி நீங்க ஹராமாக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல என்ன சொல்ல வாருடா மனைவிக்கு எது விருப்பம் இல்லையோ அதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டாங்க நபிசல்லு அன்பான சகோதரர்களே நபிசல் அவங்க ஆயுஷ் அம்மையாருடைய சாப்பாடு அனுப்புறாங்க வீட்டில் இருக்கிறோம் எங்களோட உமா தங்கச்சி தாத்தா ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பாடு செஞ்சு அனுப்புறாங்க பொதுவாக லீவ் மனைவி எதிர்பார்க்கறது என்ன எந்த கணவனுக்கு நான் தான் கொடுக்கணும் அந்த டைம்லயும் வெளியால சாப்பாடு வந்தா யாரும் அனுப்பி வச்சா ஆயிஷ் அம்மியார் கோபம் வந்துட்டு ஒரே அதிக்கல நபி அவங்க சகாபா கடை முன்னுக்கு என்ன செல்ல இது கொஞ்சம் மூல சூடு காரி அந்த இடத்துல எப்படி நடந்தாங்க ஏன் சுபஹான் சொல்றான் ஒரு மனிதன் கோவம் கோபம் வந்துட்டு நினைக்கப்படாது இப்படியா நபி அவன் என்ன சொன்னாங்க உங்களோட உண்மைக்கு கோபம் போயிட்டு என்று சொல்லிட்டு ஆஷாமியார்கள் நீங்க செஞ்சது சரி என்று சொல்லிட்டு நபி அவங்க என்ன செஞ்சாங்க கீழே விழுந்த சாப்பாடு அவங்களுக்கு முன்னே எடுத்து சாப்பிட்டாங்க சாப்பிடு சொன்னா நீங்க பேச மாட்டேன் உங்களோட வீட்டுக்கு போங்க வாப்போட வீட்டுக்கு போங்க நீ இப்படி நடந்து கொண்டாங்க சொல்லி அழகாக நடந்து கொண்டாங்க அதே போல சகோதரர்களே ஒரு நாள் ஜெயின ஒட்டகத்துல வாராங்க ரெண்டு ஒட்டகம் இருந்துச்சு அவங்க கிட்ட இப்ப சஃபியம் செஞ்ச பெண்மணி ஒட்டகம் மெதுவாக போது நோயாளி ஒட்டகம் யாரும் பொம்லிக்கு நான் குடுக்கணுமா சொல்ல நபீ அதாவது மனைவிமார் எல்லோருமே சூவனவாதிகள் ஆனா குடும்ப வாழ்க்கையின் உறப்பு பிரச்சனை வந்து இருக்கு அந்த வார்த்தையை கேட்டதோட என்ன செஞ்சிருப்பாங்க அப்படியா இந்த வார்த்தை ஆக மோசமான வார்த்தை இந்த வார்த்தைக்கு தண்டனை மாசம் ஜெயினபோட பேசல்ல அடிக்கல்ல எதுவும் செய்யல ஒரே வீட்டுல மூணு மாசம் பேசல ஜி கவலை ஆஹா அந்த வருத்தம் கணவன் என்னோட பேசல என்றா மனைவிட உள்ளா நிச்சயமாக எங்க மனைவி அன்பாக நடப்பா ஆனா பொதுவாக பெண்களிடத்துல இன்னொரு குணம் இருக்குது இன்றைக்கு அதனால தான் லைஃப்ல கூட பிரச்சனை சந்தேகம் சந்தேகம் என்ற குணம் நாங்க யோசிக்கலாம் பண்டிகைக்கு வந்துச்சு என்ன பிரச்சனைண்டா எனக்கு படுக்கையில ஒரு ஆள் அதாவது பர்சனலாக அவரு அவருடைய பிரச்சனை என்னிடத்துல சொன்னாரு அப்படின்னா அவரோட ஹேண்டில் பண்ணிட்டு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் இதெல்லாம் பிரச்சனையே இல்ல ஹசரத் இது எந்த பிரச்சனை மட்டும் இல்லை நீங்க எழுமன்டா வெளியில வந்து பாருங்க எத்தனையோ பேருடைய பிரச்சனை இப்படித்தான் இருக்குது நான் இதை நான் கட்டாயமாக இதுவும் ஒரு பிரச்சனை சொல்லி என் உரைகளை சில டைம் செல்லவா தாராளமாக செல்லுங்க என்ன பிரச்சனைக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா பிரச்சனை இல்லை நாங்க பாஸ்வேர்டு அடிக்கடி நம்பரை பேர் அதாவது எடுத்து பார்த்தா ஆய்சம்மையார்கிட்ட போர்வை தூக்கி ஆயிஷ் அம்மையார் தூங்கல் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய அதிவாயத் நபி அவங்க மெதுவாக கதவை தொடர்ந்து கால வெளியாங்க இப்ப ஆய்சம் ஆஹா என்ன விட்டு நபி விட்டு போறாங்க போல சந்தேகம் பொதுவாக பெண்களுக்கு வரும் இப்ப நபி அவங்க கருப்பு புதவ எடுத்து புள்ள முகத்தெல்லாம் பூட்டி கொண்டு என்ன செய்வாங்க நபிட்டு பின்ன காலம் மெதுமெதுவா அவங்களும் நடக்கிறாங்க போறாங்க நபியா இப்ப நபி அவங்க பக்கி போறாங்க போய் என்ன செய்யறாங்க மக்களை மன்னிச்சு அல்லா இப்ப நபி அவங்க திரும்பக்கூடிய நேரத்தில் ஓடோடி வந்து தூங்குற மாதிரி ஓடி வந்தா உடம்புல சத்தம் நபிக்கு விளங்குது நபி அவங்க கேட்டாங்க ஆகியா நீங்க உண்மையை சொல்லுங்களா உண்மையை கண்டுபிடிக்கட்டுமா ஆக்கியா நீங்க உண்மையை சொல்கிறீங்களா உண்மையை கண்டுபிடிக்கட்டுமா அவங்க எழுப்புறாங்க எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பே இல்ல எனக்குன்ன தவறு செய்யாத நபி நீங்க என்ன டவுட் பண்றீங்களா இனி எனக்கு வானம் என்று சொல்லல அபிபாங்க ரூமுக்குள்ள இருந்தோம் நீங்க எப்ப நைட் ட்ரெஸ்ல ஜிப்ரில் வீட்டுக்குள்ள வரமாட்டாரு ஜிப்ரீல் வீட்டுக்கு வெளியில தான் நினைப்பாரு நீங்க நைட் ட்ரெஸ் உடுத்தீங்க ஜிப்ரீல் அழகி சலாம் வெளியில இருந்து வந்து பார்த்தாங்க வந்து சொன்னாங்க யார சொல்ல அல்லா ஆர்டர் ஜென்பத்தில் பக்கிக்கு போய் உங்களுக்கு சொல்லி அல்லா சொல்லி இருக்கிறாங்க நடுவார்த்தையில போறாங்க போகல ஜெனத்துக்கு தான் போனேன் என்ன சொல்றது அதாவது நண்பனாக அதாவது பார்ட்னராக இருக்க இருந்தாலும் இருந்து பாருங்க லைஃப்ல பிரச்சனை வராது இறுதியாக ஒரே ஒரு சம்பவம் சொல்லு நிறைய பேர் சொல்றது எனக்கு கோபம் தெரிஞ்சானே மனைவியை மிரட்டுறது எனக்கு கோவம் வந்தா என்ன யாராலே மடக்கல அப்படி இருந்தா இங்கில ஜல்லிக்கட்டு போராடுறாங்க இந்தியா ஜல்லிக்க போராடுங்க அடக்கேலா யாரு அவரு அபிம் அலையம் அவங்களுக்கு கோபம் வந்தா சல் அல்லாஹு அலிசல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு நாள் சல் அல்லாஹு அலைய செல்லம் அவங்களுக்கும் ஆய்ச்சாமையாருக்கும் பிரச்சனை பிரச்சனை வந்துட்டு அபி அவங்க சொன்னாங்க இந்த பிரச்சனைக்கு முடிவு தாரதாக இருந்தா மாமன் கூப்பிடட்டுமா சொன்னாங்க ஆஷா அம்யா ஓகே என்ன மாமாவை கூப்பிடுங்க என்ன சொன்னாங்க இருந்து யோசிக்கிற மாதிரி செஞ்சாரு இதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது காரணம் எடுக்கப்படாது அடைஞ்ச பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க போடவான இப்ப அபுபக்தியில் கோபம் வந்துச்சு மாமக்கு கோபம் மருமகன் எவ்ளோ சந்தமான மருமகன் இவரை பத்தி இப்படி செல்றீ சொல்லி மகளுக்கு அடிக்க கை மாமா உங்களோட முன்னு கேவல வாய்க்கிறான்டா நீங்க இல்லாத டைமுக்கு அதனால சொல்ற குடும்ப லைஃப் குடும்ப வாழ்க்கைன்றது இன்பமானது நல்ல ஒரு வாழ்க்கை ஆனா இதுல மூணு விஷயம் ஒன்று அல்லாஹோ அன்றி கொள்ளணும் அல்லாஹோ பயந்து கொள்ளணும் எங்கட பொறுப்பு மனைவிய நரகத்தில் இருந்து அந்த மேலான சுர்க்கத்தில் கூட்டி போறது விளங்கிக் கொள்ளணும் ரெண்டாவது மனைவியோட பிரச்சனை வந்தா ஒன்று மனைவி விட்டுக் கொடுக்கணும் இல்ல கணவன் விட்டுக் கொடுக்கணும் புரிந்துணர்வும் என்பது மிக முக்கியம் மூணாவது கணவன் மாறுடைய மிக முக்கியமான பொறுப்பு நேரம் மனைவிக்கு நேரம் கொடுக்கிறது நாங்க எல்லாரும் சொல்றது இந்த வார்த்த தவறாக அதாவது இந்த வார்த்தை கொஞ்சம் கருதலாம் ஆனாலும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் பெட்ரூமுக்கு நாங்கள நினைச்சிருக்க வந்ததுக்கு பின்னால ரூமுக்குள்ள போறோம் இதுதான் நாங்க குடுக்கிற டைம் நினைச்சிருக்கிறோம் இது இல்ல நேரம் ஹபீப் அப்பறத்து மாதிரி மணித்தியாலம் மணித்தியாலம் வரும் ஒன்பது மனைவிக்கும் இருபது நிமிடம் அல்லது பதிமூணு நிமிடம் அதாவது இருபது நிமிடம் ஒரு மனைவிக்கு நேரம் கொடுப்பாங்க பேசுறதுக்கு மத்தியம் மனைவி பேசணும் அவங்களோட விஷயங்களை நாங்க கேட்கணும் புகார் அந்த ஹதீச நாங்க விளக்கத்தோட படிக்கிறதுக்கே காலத்துல ரெண்டு நாள் எங்க எடுத்தாங்க அபு சர அது அதிர் அந்த ஹதீஸ சும்மா வாசிக்கிறதாக இருந்தாலும் குறைஞ்சது பத்து பதினஞ்சு நிமிடம் பிடிக்கும் அம்மையார் நபிக்கு தெரியும் தெரிஞ்ச ஒரு கதைய நபிசல்ல ஆயா அம்மையார் ஆயா அம்மையார் நபி அவங்களுக்கு சொல்றாங்கண்டா நபி அவங்க பொறுமையோடு அந்த கதையை கேட்டுக்கொண்டு இருந்தாங்கண்டா அப்ப நேரம் கொடுத்தாங்களா இல்லையா கட்டாயமா இந்த மூணும் எங்கட வாழ்க்கையில நாங்க பின்பற்றிக் கொள்வோம்டா வல்லனாயன் அல்லா சிறப்பாக மகிழ்ச்சியாக மன நிம்மதியாக அவன் குரான்ல சொல்லக்கூடிய மவத்தா வரத்மாவோட வாழக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தல்லா கொடுப்பானாக யா அல்லா கேரக்கூடிய இந்த இரண்டு தம்பதிகளையும் மவுத்து வரைக்கும் யா அல்லா சந்தோஷமாக நிம்மதியாக யாருடைய கண்ணூரு நாவூர் பிரச்சனைகள் சிக்கல் இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார்கள் புரிவாயாக யா அல்லா இந்த குடும்பம் மற்ற ஏனைய எல்லா குடும்பங்களுக்கும் முன்மாதிரியான ஒரு குடும்பமாம் ஆக்கியள் புரிவாயாக ஷ அல்லா திருமணம் செய்யக்கூடிய இந்த நெருன் தம்பதிகளுக்கும் காலி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக அந்த குழந்தைகளை கொண்டு ஆனந்த கண்ணீர் கண் குளிர்ச்சியா அதாவது பெறக்கூடிய பெற்றோர்களாக ஆக்கிரியா அல்லா திருமணம் செய்யக்கூடிய இந்த கணவன் யா அல்ல அதே போல திருமணம் செய்த எல்லோரும் குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை சரிவர உலகத்தில் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லா யா அல்லா இந்த மஜிமாவ இந்த மஜில்சை கபுல் செய்வாயாக இந்த மஜ்மாவில் இந்த மஜ்ஸ்ல நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படி சந்தோஷமாக அதாவது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ இதே போலிகானு அவருடைய பெற்று அருந்தியா அல்லா ஆமால் வலது கையில் பெற்றில் மின்னல் கடந்த கடமாகியா அல்ல நாம் மட்டும் அல்லாமல் நமது குடும்பங்கள் நமது பிள்ளைகள் திருமணம் செய்யக்கூடிய இந்த தம்பதிகள் எல்லோருமே நுழைந்து ஹபீபுல்லாஹு அலைவசம் அவர்களோட ஒன்றாக இருந்து அதாவது வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து அந்த ஜென்மத்தில் குர்தோஷம் அடையக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தார்கள் புரிவாய் For more lectures, visit SL Hub.